நீராக நீ இருந்தால் மரமாக நானிருப்பேன் என்னை தழிவி நிற்க ஓடிவரும் காற்றாக நீ இருந்தால் மண்ணாக நான் இருப்பேன் என்னை தீண்டும் சூரியனாக நீ இருந்தால்